விரும்பினால் நபி தோடர்கள் ஓடைகளிலும் பல பிரிவுகளாக பிரிந்து தங்குவார்கள் அப்போது நபி செல்லாகும் செல்லம் அவர்கள் நீங்கள் இந்த மலை கணவாய்களிலும் ஓடைகளிலும் பிரிந்து தங்கியிருப்பது சைதானின் தன்மைகளை சார்ந்ததாகும் என்று கூறினார்கள் அதன்பின் நபி தோடர்கள் எங்கு தங்கினாலும் அருகருகே ஒன்றாக தங்கிக் கொள்பவர்களாக இருந்தனர் அபுதாவா 2628